தாமதமாகக்கம் போல்வதற்கான நேரம் நெருங்கியது அப்போது அவர் வந்து நமது அண்டை வீட்டார் நம்மை அழைத்தனர் அதுதான் தாமதத்தின் காரணம் என்றார் நாங்கள் ஒரு இரவு நபி சல்லு அலிசல்லம் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் பாதி இரவு ஆகும் போது நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் வந்து எங்களுக்கு இஷா தொழில் எங்களுக்கு சொற்பொழிவு அறிந்து கொள்க மக்கள் எல்லாம் தொழுது விட்டு உறங்கிவிட்டனர் தொழுகை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் வரை நீங்கள் தொழுகையிலேயே இருக்கிறீர்கள் என்றும் குறிப்பிட்டார்கள் இதை அனஸ்ரது இல்லாமல் அவர்கள் அறிவித்ததாக ஹசன் குறிப்பிட்டார்கள் நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போதெல்லாம் மக்கள் நன்மையிலேயே இருக்கின்றனர் எனவும் ஹசன் குறிப்பிட்டார்கள்